प्रपन्न कृष्णाय अव्यक्तोक्षर ம் பிரித்தயத்திரவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம भगवान श्री कृष्णर பரபிரம்மத்தை உணர்கிறதுக்கும் தியானம் பண்ணி ஜீவனை பிரித்து கொண்டு பிரம்மலோகத்தை அடையறத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை உபதேசம் பண்ணி கொண்டிருக்கார் அதாவது இங்கேயே இப்போவே பரபிரம்மத்தை உணரணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரத்தினுடைய நோக்கம் அப்படி முடியலேன்னு சொன்னாதான் இந்த இதற்கு முன்னால் சொன்னப்பட்ட யோக சாதனைகளின் மூலம் இந்த ஜீனை சரீரத்திலிருந்து பிரித்து கொண்டு பிரம்மலோகத்துக்கு போய் அங்கேருந்து மோக்ம் அடையிறது அப்படிங்கிறத அடிக்கடி பார்த்தோம் இங்கே அந்த விஷயம் இல்லை இப்போ இருபதாவது ஸ்லோகம் நேற்றைக்கு பார்த்த ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சி இது இங்கே பகவான் சொல்கிறார் அவ்வக்தஹா அக்ஷரா யத்துக்தா யகாங்கிறத நம்ம சேர்த்துக்கணும் அவ்வக்தம் என்றும் அக்ஷரம் என்றும் சொல்லப்பட்ட எந்த ஒரு வஸ்துவானது நித்திய அவியக்தம் ஒரு நாளும் அது இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் புலப்படாது ஆனால் மனசும் இந்திரியங்களும் அதனால தான் விஷயங்களையெல்லாம் புலப்படுத்தி கொள்ளக்கூடிய சக்தியுடையதாக இருக்கிறது தூய உணர்வுன்னு அர்த்தம் இந்த சொன்ன அக்ஷரம் பிரம்மபரமங்கிறத ஞாபகப்படுத்திக்கணும் அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறார் இந்த இருபது இருபத்தொன்னாவது ஸ்லோகத்தில் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துலேயும் தொடர்கிறது இந்த மூன்று ஸ்லோகங்கள் இந்த அத்தியாயத்தில் மிக முக்கியமானது இந்த அத்தியாயத்தினுடைய பிரதான விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் அதாவது ஜீவன் யோக சக்தியினால் சரீரத்திலேருந்து தன்னை பிரித்து கொண்டு பிரம்மலோகம் அடையிறது தான் பிரதான விஷயமாக இருக்கிறது இருந்தாலும் மிக மிக பிரதான விஷயம் இது தான் அப்படிங்கிறத கொண்டே இருக்கார் பகவான் ஒரு ஒரு அக அவக்தமென்றும் அக்ஷரம் என்றும் சொல்லப்பட்ட அந்த மெய்பொருளைத்தான் தம் பரமாம் கதிம் ஆகு அதை மேலான கதியாக சாஸ்திரங்கள் உபதேசிக்கின்றன புருஷான் ந பரம் கிஞ்சித்து சா காஷ்டா சா பராகதிஹி என்று கட்டோபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியத்தை தான் இங்கே ஞாபகப்படுத்துகிறார் பரவாம் கத்திம்னால் மேலான கத்தி மேலான கத்தினா அடையப்பட வேண்டியது ஆனால் அந்த கத்திங்கிற சொல்லுக்கு உணரப்படுதல் அப்படின்னும் பொருள் இருக்குது அத்வைத சித்தாந்தப்படி உணர்ந்து கொள்வதுங்கிறதத்தான் அதிகமாக சொல்கிறோம் அடையிறதுங்கிறத ஒரு சொல்லாக நாம் பயன்படுத்தினா கூட இந்த அடையிறதுங்கிறதுனால சில நியாயமான விஷயங்கள் ஒத்து வராது ஆக உணர்றதுங்கிறதத்தான் அடையிறதுங்கிற சொல்லால் குறிப்பிட்றது அப்படின்னு பல இடத்துல நம்ம சொல்லுவோம் ஆகவே அதுவே மேலான கத்தி வாழ்க்கையில் மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை இதுவே எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு காண்பதறிவு தான் இருக்குது திருக்குறளில் நான் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறேன் காண்பதே அறிவு அப்படி தெளிவாக தெரிஞ்சுக்கிறது தான் அறிவுக்கு ரெண்டே ரெண்டு பிரயோஜனம்தான் திருவள்ளுவர் சொல்கிறார் அதாவது மனம் போன இடத்துல எல்லாம் போகாமல் நல்ல காரியங்களில் செல்கிற அறிவு தான் சிறந்த அறிவு இது காயத்ரி மந்திரத்துக்கு சமானம் சென்றவிடத்து செலவிடா தேய்த்தொறியி நன்றின் பால் உயிப்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த ரெண்டு குரலையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு குரல் தர்மசாஸ்திரத்தின போகக்கூடிய புத்தியை சொல்கிறது நன்றின் பால் உயிப்பது அறிவுங்கிறது புண்ணியத்தின் பால் செலுத்தக்கூடியது தான் அறிவு அறிவுக்கு பயன் புண்ணியம் செய்வது தான்னு சொல்லியிருக்கார் அதே மாதிரி அறிவினுடைய நோக்கம் மெய்ப்பொருளை உணர்வது தான் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் இந்த இடத்துல அந்த குரலை ஞாபகப்படுத்துறதில் ஞாபகப்படுத்தி கொள்றதுலேயும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதனால தான் உங்களோட அதை பகிர்ந்துக்கிறேன் ஆக தம் பரமாம் கத்தி ஆகு அதனை மேல கதி என்று அடையப்பட வேண்டியது வாழ்க்கையின் உண்மையான குறிக்கோள் என்று சொல்லுகிறார்கள் சாஸ்திர சாஸ்திரம் அறிந்த பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அந்த கட்டோபனிஷத் மந்திரத்தை மேற்கோள் காட்டியிருக்கேன் அடுத்த வரியில் இன்னும் விளக்கி சொல்றார் எம் பிராபிய எதை அடைந்த பிறகு எதை அடைந்த பிறகுங்கிற பிறகு எதை உணர்ந்த பிறகுன்னு நாம் புரிஞ்சுக்கணும் எதை அடைந்த பிறகு ந நிவர்த்தன்தே எம் எதை அடைந்த பிறகு ந நிவர்த்தன்தே திரும்புவது இல்லையோ தத்தாம பரமம் அது என்னுடைய மேலான ஸ்தானம் உயர்ந்த இடம் இருப்பிடம் இதனுடைய பொருள் அந்த மெய்ப்பொருள் தான் தூய உணர்வு தான் அது நம்முடைய இயல்பாகவே இருக்கிறது நாமே உணர்வாக இருக்கிறோம் நம்முடைய இயல்புன்னு சொல்கிறது கூட தவறு உணர்வே நாம் நாமே உணர்வு எப்படி ராகுவின் தலைன்னு சொன்னால் ராகுனாலே தலைன்னு தான் அர்த்தம் அது மாதிரி எந்த ஒரு மெய்ப்பொருளை உணர்ந்து விட்டால் மீண்டும் நாம் இந்த உடல் வாழ்க்கையில் இந்த தன்னுணர்வில் இந்த சம்சாரத்தில் மீண்டும் உழலமாட்டோமோ அதுவே இறைவனுடைய மேலான ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது தத்து மம பரமம் தாம அது என்னுடைய மேலான ஸ்தானம் அப்படின்னா மோட்சம்னு அர்த்தம் அதுதான் உண்மையான ஆனந்தம் நிறைவு எவன் தன்னை உணர்ந்த பிறகு தன்னை ஆனந்தம் மெய்ப்பொருள் என்று உணர்ந்த பிறகு மறுபடியும் இந்த யான் எனது எனும் ஷெருக்கிலே அகப்பட்டு கொள்ள மாட்டானோ திருவள்ளுவர் இதையும் சொல்லியிருக்காரு ஞாபகம் வச்சுக்கணும் யான் எனது எனும் ஷெருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் வானோர்க்கும் உயர்ந்த உலகம்ங்கிறது முக்தி இங்கேயே இப்பொழுதே உணரப்படுவது வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்ங்கிறத கிரமமுக்திங்கிற மாதிரியும் சொல்லிக்கலாம் நாம புரிஞ்சுக்கலாம் ஆனால் வானோர்க்கும் உயர்ந்த உலகங்கிறது எங்கும் நீக்கம் என நிறைந்த மெய்ப்பொருளைத்தான் குறிக்கிறது ஆகவே அந்த மேலான இருப்பிடம்னு சொல்லி ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகம் இறைவனுடைய லட்சணத்தை மெய்ப்பொருளின் உண்மையான லக்ஷணத்தை இங்கே சொல்லியிருக்கு இது நிர்குண பிரம்ம லட்சணம் அருவ தத்துவத்தின் இலக்கணம் இதை நாம் நன்கு உணர்ந்து கொள்வோமாக இதுதான் விஜானம் ஏழாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விஜானங்கிறது இதுதான் விசேஷ ஜானம் இறைவனை நமக்கு அந்நியமாக உணர்வது என்பது ஞானம் இறைவனாகவே நம்மை உணர்ந்து கொள்வது விஜானம் இதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது அடுத்த ஸ்லோகத்திலேயும் கொஞ்சம் தெளிவுபடுத்தப் போகிறது நாளைக்கு படிப்போம் அவ்வக்தோக்ஷர்தமா எம் பிராப்பியனி வர்த்தே தத்தாம பரமம் மமா எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரி ஓம்